ம் பிரபாரிஜாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமஸ்தமி சவதி ரொம்ப தமச்சம்தகவான் இந்த குணத்திரய விபாக யோகத்தில் முதல்ல குணங்களுடைய பெயர்கள் பிறகு குணங்களுடைய லக்ஷணங்கள் அந்த குணங்கள் தேகத்தில் இருக்கிற தேகியாகிய ஜீவாத்மாவை எப்படி பந்தப்படுத்துகிறது என்பதை உபதேசித்து கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு நாம் கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் சொல்லுக்கு பந்தப்படுத்துகிறது அன்றோ அப்படிங்கிற மாதிரி படித்தோம் இன்னொரு அர்த்தமும் அதுக்கு இருக்குது அதாவது கட்டுவது போல இருக்கிறது அப்படின்னு ரொம்ப முக்கியம் நம்ம ஆராய்ச்சி பண்ணினா பந்தத்தில் இல்லைங்கிறது புரியும் நாம் பந்தப்பட்டிருப்பது போல தெரிகிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உத சொன்ன அபி இவ அஹோ அப்படின்னு மூணு அர்த்தம் அபின்னா கூட மேலும் இப்படி அர்த்தம் அஹோன்னு சொன்னால் ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் இவ போது ஒன்பதாவது கடைசியில் இருக்கு அதுக்கு பொருள் சொல்றேன் மேலும் தெளிவா விஷயம் விளங்கணும் பகவான் சொல்ற ம अभिभूय சத்வம் பவதி பாரதா ஹே பாரதா அர்ஜுனா பரதவம்சத்தில் வந்தவனே இந்த சத்துவகுணம் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி சில சமயம் மேலோங்கி விளங்குகிறது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் என்னன்னு இந்த மூணு குணமும் ஒரே மாதிரி இருக்காது இதுல எப்பவுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் எல்லாருக்கும் 100 பர்சன்ட் எப்போது ஒரே குணத்திலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதிகப்படுத்தலாம் நம்ம சாதனைகளை பயிற்சி முயற்சி முயற்சியோடு கூடிய பயிற்சியினால் நம்ம சாதனைகளால் சத்துவ குணத்தை வளர்க்கலாம் ஆனால் நூற்றுக்கு நூறு சத்துவ குணம் இருக்கவே முடியாது அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே சொல்கிறார் சில நேரங்களில் மேலோங்க சத்வம் விளங்கி கொண்டிருக்கும் அந்த நேரம் நாம சுறுசுறுப்பா சுறுசுறுப்புங்கிற வார்த்தையை ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் ஒரு சீரா அமைதியா டிசிப்ளினா நாம தெளிவா பொறுமையா காரியங்களை எல்லாம் செய்கிற போது புரிஞ்சுக்கணும் நம்மிடத்திலே சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறது நம்மை சார்ந்துள்ள மனம் சத்வகுணத்திலே மேலோங்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போறார் அதனுடைய அடையாளங்களை சொல்ல போறார் சில சமயம் என்னாகும்னா சத்வத்தையும் தமஸையும் அபிபூய ரஜா சத்வம் தமஸ்ட அபிபூய பவதி ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் பரபரப்பு படபடப்பு கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் பிறகு அப்புறம் என்ன ஆகும்னா ரஜஸ்தையும் சத்துவத்தையும் அபிபூய தமஹாபதி ததா சத்வம் ரஜா அபிபூய தமஹா பவத்தின்னு படிக்கணும் சத்வம் தமச்சைவ அபிபூய ரஜா பவதி கேஷுச்சி சமயசு சில நேரங்களில் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சத்வகுணத்தை ரஜோகுணத்தையும் அடக்கி தமோ குணம் சில சமயம் ரொம்ப டல்லாக சோர்வாக அப்படின்னு ரொம்ப டயர்ட் ஆயிடும் இது வந்து ஃபிசிக்கல் ரீசனும் இருக்கு, சைக்கலாஜிக்கல் இமோஷனல் மனசு ரீசனும் காரணமும் இருக்கு. இதெல்லாம் எப்போ வெளிப்படும் தெரியாது பலவிதமான காரணங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய கர்மாக்கள் இத்தனை காரணத்தை முன்னிட்டு இந்த குணங்கள் இயங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக இந்த பத்தாவது ஸ்லோகம் குணங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் இதே அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம படிக்கிற போது தெரியும் இந்த குணங்களோடு நம்மளை இணைச்சிக்க கூடாது அப்படின்னு அந்த குணா தீத்த லட்சணத்தில் நாம் தெரிஞ்சுப்போம் ஆக இந்த பத்தாவது ஸ்லோகம் சில சமயங்களில் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி சத்துவ குணம் மேலோங்குகிறது சில சமயங்களில் சத்வகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி ரஜோகுணம் மேலோங்குகிறது அப்படியே சில சமயங்களில் சத்வகுணத்தையும் ரஜோகுணத்தையும் அடக்கி தமோகுணம் மேலோங்குகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி பகவான் சொல்லியிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பகவான் இந்த லிங்கத்தை இந்த குணத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான அடையாளத்தை சொல்லுவார் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்னொரு கோணத்தில் இந்த குழுவெல்லாம் சொல்லி கொடுப்பார் அதை நாளைக்கு நாம் படிக்கலாம்